திருச்சிற்றம்பலம் திருக்கையிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்திற்குச் சொந்தமான அருள்மிகு அஞ்சல் நாயகி உடனாகிய மயிலாடுதுறை அரண் திருக்கோயில் கிருஷ்ணசாமி ஐயர் அவர்கள் இயற்றிய அவையாம்பிகை சதகம் சிறந்த ஓதுவா மூர்த்திகளைக் கொண்டு திருவாவடுதுரை ஆதீனம் சீர் வளர்ச்சி குருமகா சன்னிதானம் அவர்கள் அருளானையின் வண்ணம் இந்த ஒளிநாடா வெளியிடப்படுகிறது